அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று கவிஞர் பாலச்சந்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் கடந்த மே இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டாக்டர் எம் எஸ் நூல் வெளியீட்டு விழாவை வானதி பதிப்பகம் நடத்தியது இதில் வானதி திருநாவுக்கரசு கல்கி ராஜேந்திரன் பாலச்சந்தர் சிவசங்கரி அமுத சுரபி ஆசிரியர் விக்ரமன் பட, பலர் கடந்து கொண்டனர் கல்கி ராஜேந்திரன் பேசும்போது உதயமூர்த்தியின் கருத்துக்கள் எல்லாம் பொது மக்களிடையே பரவ வேண்டுமானால் நான் பாலச்சந்தரை ஒன்று கேட்டுக்கொள்வேன் அவரை சினிமாவில் நடிக்க வையுங்கள் என்றார் ஒரே சிரிப்பு தன் வலுக்கை தலையின் முன்புறத்தை தடவி கொண்டார் உதயமூர்த்தி அடுத்து பேச எழுந்தார் பாலச்சந்தர் என் படத்தில் உதயமூர்த்தி நடிக்கிறார் என ஒரு குண்டை தூக்கி போட்டு மேலும் கிளும் பார்த்தார் ஒரே சஸ்பென்ஸ் இதோ பாருங்கள் உதயமூர்த்தியே நாற்காலியின் முனைக்கு வந்து விட்டார் இதற்கு சில மாதங்களுக்கு முன் தான் எம் எஸ் நம்மால் முடியும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை தொடரை ஆழ்ந்த இதழில் எழுதி வந்தார் அதை முடியும் தம்பி என்ற தலைப்பாக நான் பயன்படுத்தி கொள்ள இருப்பதாக உதயமூர்த்திக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அடுத்து உன்னால் முடியும் தம்பி படத்தின் கதாநாயகனின் பெயர் உதயமூர்த்தி என்று சொல்லி நிறுத்தினார் பாலச்சந்தர் அவ் அரங்கமே கை தட்டியது மேலும் முன்னாள் முடியும் தம்பி படத்தில் உதயமூர்த்தியாக நடித்தார் கமல்ஹாசன் படம் பெரும் வெற்றி பெற்றது அந்த படத்தில் கமலின் தந்தையாக ஜமினி கணேசன் மகனை உரத்த குரலில் உதயமூர்த்தி என அழைப்பார் என்றார் பாலச்சந்தர் அதை கேட்டு புள்ளரித்து உதயமூர்த்தி இது பற்றி ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்துள்ளார் முடியும் தம்பி படத்தை திரையிடும் முன்பு ஒரு பிரபல அரசியல் தலைவருக்கு பிரிவியூ தியேட்டரில் படம் போட்டு காட்டினார் பாலச்சந்தர் படம் முடிந்ததும் அவரிடம் படம் எப்படி இருக்கிறது என கேட்டார் பால சுந்தர் படத்தின் கதை அமைப்பையோ இயக்கத்தையோ நடிப்பையோ பற்றி விமர்சிப்பார் என எதிர்பார்த்த பாலச்சந்தரிடம் உதயமூர்த்திக்கு பாராட்டு விழா எடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னாராம் அந்த தலைவர் நன்றி